முக்கிய இராணுவ தளத்தை நோக்கி இஸ்லாமிய படை இணை வைப்பவர்கள் வருவதற்குள் பத்ரு மைதானத்திற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நபி சொல்லுள்ளாஹூ அலேஹி வசல்லம் தனது படையை அழைத்து விரைந்தார்கள் ஏனென்றால் அப்போதுதான் அந்த நீர்நிலைகளை எதிரிகள் கைப்பற்ற விடாமல் தடுக்க முடியும் அல்லாஹுவின் அருளால் இஷா நேரத்தில் பதிரின் நீர்நிலைகளில் ஒரு நீர்நிலைக்கு அருகில் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் வந்திறங்கினார்கள் அப்போது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 அதற்க அவர் அல்லாஹுவின் தூதரே இது தங்குவதற்குரிய இடமில்லை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 உடனே நபி சொல்லாஹ் அலைவசலம் தங்களது படையை அழைத்து கொண்டு எதிரிகளுக்கு சமீபமாக உள்ள நீர்நிலைகளுக்கு அருகில் வந்திறங்கினார்கள் அந்த இரவின் பெரும் பகுதி கழிந்திருந்தது பின்பு தங்களுக்கு சிறிய சிறிய நீர் தடாகங்கள் சிலவற்றை அங்கு கட்டிக்கொண்டு மற்ற அனைத்து கிணறுகளையும் அழித்து விட்டார்கள் படையை வழி நடத்துவதற்கான இடம் முஸ்லிம்கள் அந்த கிணற்றுக்கு அருகில் தங்கிய போது சாதிப்னு முஹாதியுள்ளாஹ் அன்பு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 ரமலான் மாதம் பிறை பதினேழு வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது இதே மாதம் பிறை எட்டு அல்லது பனிரெண்டில் இந்த படை மதினாவிலிருந்து பத்ரை நோக்கி புறப்பட்டது போர்க்களத்தில் மக்கா படையில் பிளவு ஏற்படுதல் குறைஷிகள் பத்ரு பள்ளத்தாக்கின் மேற்பகுதியில் தங்களது கூடாரங்களை அமைத்து இரவை கழித்தார்கள் காலை விடிந்தவுடன் தங்களது படைகளுடன் பத்ரு பள்ளத்தாக்கில் உள்ள மணல் முகட்டுக்கு அருகில் வந்தார்கள் அவர்களில் சிலர் நபிசல்லாஹ் அலைவசலம் ஏற்படுத்தியிருந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்த வந்தார்கள் அப்போது நபிசல்லாஹ் அலைவசலம் தோழர்களிடம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்றார்கள் அவர்கள் யாரெல்லாம் நீர் அருந்தினார்களோ அவர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஹக்கீம் இவ்வசாமை தவிர இவர் போரில் கொல்லப்படவில்லை பிறகு இவர் இஸ்லாமை ஏற்று சிறந்த முஸ்லீமாக விளங்கினார் அவர் சத்தியம் செய்ய அவசியம் ஏற்பட்டால் பத்ரு போரில் என்னை காப்பாற்றியவன் மீது சத்தியமாக என்று கூறுவார் அதாவது தன்னுடன் நீர் அருந்திய அனைவரும் கொல்லப்பட்டுவிட தான் மட்டும் அல்லாஹுவின் அருளால் தப்பித்ததை நினைத்து இவ்வாறு கூறுவார் குரேஷிகள் சூல் நிலைகளை பார்த்து நிம்மதி அடைந்த பிறகு உமேர் இப்னு வஹ் ஜுமகியை முஸ்லிம்களின் பலத்தை அறிந்து வர அனுப்பினார்கள்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 ஹக்கீம் நீர் மக்களை அடைத்து கொண்டு திரும்பிவிடும் சரியா நக்லாவில் கொல்லப்பட்ட உமது நண்பர் ஆம்ரையும் நஹல் ரமியின் விஷயத்திற்கு நீர் பொறுப்பெடுத்துக்கொள் என்று கூறினார்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 அம்ருக்கு ஏற்பட்ட கை சேதமே அம்ருக்கு ஏற்பட்ட கை என ஆமிர் கூச்சலிட்டான் இவனது கூக்குரலை கேட்ட கூட்டத்தினர் ஆவேசம் கொண்டு கொதித்தெழுந்தார்கள் இதனால் சண்டையிட வேண்டுமென்ற தங்களது தீய எண்ணத்தில் குறைஷிகள் உறுதியாக நின்றார்கள் இவ்வாறு உத்வா மக்களுக்கு கூறிய நல்ல யோசனையை அபுஜகல் கெடுத்துவிட்டான் ஆம் அவ்வாறு மடமை ஞானத்தை மிகைத்தது ஹக்கீமின் இந்த எதிர்ப்பு எவ்வித பலனுமின்றி மறைந்தது இரு படைகளும் நேருக்கு நேர் குறைஷிகள் மைதானத்திற்கு வந்தார்கள்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 ஒருவர் இவராகத்தான் இருக்க முடியும் இவருக்கு இக்கூட்டம் கட்டுப்பட்டால் அவர்கள் சரியான வழி அடையக்கூடும் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் முஸ்லிம்களின் அணிகளை சரி கொண்டிருந்த போது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது நபி அவர்களின் கையில் ஒரு அம்பு இருந்தது அதன் மூலம் அணிவகுப்பை சரி கொண்டிருந்தார்கள் சவாத் இப்னு கசியா ரதுயொல்லாக் வான்கு அணியில் சற்று முன்னால் நிற்கவே நபி அவர்கள் வயிற்றில் அந்த அம்பால் லேசாக ஒரு குத்து குத்தி சவாதே சரியாக நில் என்றார்கள் உடனே சவாத் ரதுயல்லாஹ் வன்கு அல்லாஹுவின் தூதரே எனக்கு வழியை உண்டாக்கிவிட்டீர்கள் நான் உங்களிடம் பழி வேண்டும் என்றார் நபி சொல்லாஹு அலிவாஸ்லம் தனது வயிற்றை திறந்து காட்டி பழி திருத்துக்கொள் சவாதே என்றார்கள் சவாத் ரது அல்லாஹ் நபி சொல்லாஹ் அலிவ் வசலம் அவர்களை கட்டி அணைத்து வயிற்றில் முத்தமிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவசலம் சவாதே ஏன் இப்படிச் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹுவின் தூதரே இதோ என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இறுதியாக எனது மேனி உங்களுடைய மேனியை தொட்டுவிட வேண்டும் என்று பிரியப்பட்டேன் என்றார் சவாத் அவரின் அளவிற்காக நபி சொல்லாஹு அலைவசலம் பிரார்த்தனை செய்தார்கள் அணிகளை சரி தமது படையினருக்கு சில கட்டளைகளை நபி அவர்கள் பிறப்பித்தார்கள் அதில் கூறியது என்னவென்றால் எனது இறுதி கட்டளை வரும் நீங்கள் போரைத் தொடங்காதீர்கள் அவர்கள் உங்களை நெருங்கும் போது அவர்களை நோக்கி அம்பெறியுங்கள் அதே சமயம் அம்புகள் அனைத்தையும் எரிந்து விடாமல் கொஞ்சம் மீதமாக வைத்து அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரை நீங்கள் வாட்களை உருவாதீர்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத் அதன் பிறகு நபி அவர்களும் அபுபக்ரோதியொல்லாக் வன்ஹூ அவர்களும் பரணி வீட்டிற்கு சென்றார்கள் சாத் இப்பொல்லாக் வன்ஹூ தனது பாதுகாப்பு படையின் அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் இனி எதிரிகளை பற்றி சிறிது பார்ப்போம்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 இது குறித்தே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் முடிவான தீர்ப்பை தேடி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த வெற்றி உங்கள் முன் வந்துவிட்டது எனினும் அது உங்களுக்கல்ல நம்பிக்கையாளர்களுக்கே அவர்கள்தான் உங்களை வெற்றி கொள்வார்கள் ஆகவே விஷமம் செய்வதிலிருந்து இனி இனியேனும் நீங்கள் விலகி கொண்டால் அது உங்களுக்கே நன்று இனியும் நீங்கள் விஷமம் செய்ய முன்வரும் பட்சத்தில் நாமும் முன் வருவோம் உங்களுடைய கூட்டம் எவ்வளோ பெரிதாக இருந்த போதிலும் அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் பத்தொன்பது நேரம் நெருங்கியது சண்டையின் முதல் தி அஸ்வத் இப் அப்துல் அசத் மக்ஜூமி என்பவன் போரின் கங்குகளை முதலில் மூட்டினான் இவன் மிகுந்த கெட்ட குணமுடையவன் நான் முஸ்லிம்களின் தடாகத்தில் நீர் அருந்துவேன் இல்லையில் அதை உடைத்தெறிவேன் அங்கேயே நான் செத்து மடிவேன் என அல்லாஹுடன் உடன்பிடிக்கை செய்கிறேன் என்று கூறியவனாக படையிலிருந்து வெளியேறினான் அவன் தடாகத்தை நெருங்க ஹம்சாரதியாஹ் அன்கு அவனை வாழால் எதிர்கொண்டு அவனது பாதத்தை கெண்டைக்கால் வரை வெட்டி வீழ்த்தினார்கள் அவன் காலிலிருந்து ரத்தம் சீறி பாய்ந்தது தடாகத்திற்கு அருகிலிருந்த தவழ்ந்து வந்து தடாகத்திற்குள் விழுந்தான் அவன் தனது சத்தியத்தை நிறைவேற்றிவிட வேண்டுமென்று எண்ணியதால் விழுவதில் இந்த அளவு பிடிவாதம் காட்டினான் அவன் தடாகத்திற்குள் இருக்கும் போதே ஹம்சாரதிய அவன் மீது மற்றொரு முறை பாய்ந்து அவனை வெட்டிச் சாய்த்தார்கள் ஒண்டிக்கு ஒண்டி இந்த முதல் கொலை போரின் நெருப்பை மூட்டியது குறைசிகளின் மிக தேர்ச்சி பெற்ற குதிரை வீரர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படைக்கு முன்னால் வந்தார்கள் அவர்கள் உத்பா இப்னு ரபியா ஷா இப்னு ரபியா வலீது இப்னு உத்பாவாகும் இவர்களை எதிர்க்க மூன்று அன்சாரி வாலிபர்களான அவுஃப் இப்னு ஹாரிஸ் முவித் இப்னு ஹாரிஸ் அப்துல்லா இப்னு ரவாகா ரோதியாஹ் அன்ஹூம் ஆகியோர் களத்தில் குதித்தார்கள் இந்த மூவரிடமும் அந்த எதிரிகள் நீங்கள் யார் என்றார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் மதினாவாசிகள் என்றார்கள் அதற்கு அந்த எதிரிகள் சங்கைக்குரிய நீங்கள் எங்களுக்கு நிகரானவர்கள்தான்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 அலியே எழுந்து செல்லுங்கள் என்றார்கள் இந்த மூவரும் அந்த எதிரிகளுக்கு அருகில் செல்ல அவர்கள் நீங்கள் யார் என்றார்கள் இவர்கள் தங்களை பற்றி சொன்னதும் சங்கை மிக்க நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானவர்களே என்றார்கள் இந்த மூவரில் வயதில் மூத்தவரான உபய்தா ரதுயல்லாஹ் வான்கு எதிரி உத்பாவுடனும் ஹம்சா ரது அல்லாஹ் வான்கு எதிரி ஷைபாவுடனும் அலி ரதுலாஹ் வான்கு எதிரி வலிது உடனும் மோதினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம்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 அல்லாகவே நீ எனக்கு வாக்களித்த வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன் மோதல்களும் தாக்குதல்களும் கடுமையாக சூடுபிடித்து உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அல்லாகவே இக்கூட்டத்தை இன்று நீ அழித்துவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாகவே நீ இக்கூட்டத்தை அழிக்க நாடினால் இன்றைய தினத்திற்கு பின் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று அல்லாஹுவிடம் கையெந்தினார்கள் கரங்களை உயர்த்தியதால் அவர்களின் புஜத்திலிருந்து போர்வை நழுவி விழுந்தது அந்த அளவு மன்றாடி கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் போர்வையை அபுபக்ரவதியன்கு சரி செய்து அல்லாஹுவின் தூதரே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 பின்பு உயர்த்தி அபுபக்ரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் இதோ ஜிப்ரில் புழுதிகளுடன் காட்சியளிக்கிறார் அல்லது அபுபக்ரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது இதோ ஜிப்ரில் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து வருகிறார் அவர் உடம்பில் புழுதி படைந்திருக்கிறது என்று கூறினார்கள் கவச அடை அணிந்து நபி சொல்லாஹு அலிவசலம் தங்களது கூடாரத்திலிருந்து வெளியேறி சீக்கிரத்தில் இக்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள் பிறகு புறங்காட்டி ஓடுவார்கள் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி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 இந்த நேரத்தில்தான் தான் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் முஸ்லிம்களுக்கு தனது இறுதி அறிவித்தார்கள் எதிரிகள் மீது பாயுங்கள் என்று கூறி போர் புரிய முஸ்லிம்களுக்கு ஆர்வ முட்டினார்கள்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 கேட்க அவர் நான் தவறான எண்ணத்தில் கூறவில்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் அவ்வாறு கூறினேன் என்றார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஆம் நிச்சயமாக நீர் சொர்க்கவாசிகளில் ஒருவர்தான் என்றார்கள் அவர் தன்னிடமிருந்த சில பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார் பின்பு இந்த பேரித்தம் பழங்களைச் சாப்பிடும் வரை நான் உயிர் நீண்ட ஒரு காலமாக கருதுகிறேன் என்று கூறியவராக அந்த பேரித்தம் பழங்களை எரிந்துவிட்டு எதிரிகளுடன் போர் வீரமரணம் எய்தினார் اادارم صحيح مسلم اي واردان அவு இப் நஹாரி சலுதி அல்லாஹ் அன்பு நபிசல்லாஹூ அலி வஸ்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹ் அலிவஸ்லம் எந்தவித தற்காப்பு ஆடையும் அணியாமல் எதிரிகளுக்குள் தனது கையை அடியான் செலுத்துவதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் தான் அணிந்திருந்த கவச ஆடையை களற்றி எதிரிகளிடம் போர் புரிந்து வீரமரணம் எய்தினார் எதிர்த்து தாக்க வேண்டும் என நபி சொல்லாஹ் அலைவம் கட்டளை பிறப்பித்தவுடன் எதிரிகளின் மீது முஸ்லீம் பாய்ந்தார்கள் அணிகளை பிளந்தார்கள் தலைகளை கொய்தார்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் உரிய வேண்டும் என்ற தீராத தாகத்தில் இருந்த அவர்கள் எதிரிகளை நிலை தடுமாறச் செய்தார்கள் இதனால் எதிரிகளின் தாக்கும் வேகமும் குறைந்தது வீரமும் சோர்வுற்றது எதிரிகளால் முஸ்லீம்களின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அது மட்டுமல்ல அன்று நபி சொல்லாலை கவச ஆடை அணிந்து யாரும் நெருங்க முடியாத அளவு எதிரிகளுக்கு நெருங்கி நின்று அதி சீக்கிரத்தில் இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும் மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள் அல் குர்ஹான் அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி என்று உறுதியுடன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அலைவாசலம் அவர்களின் இக்காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பன்மடங்கு பெருகின ஆதாரம் சாஹில் புகாரி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 ஹைசுமே முன்னேறு என்று கூறும் ஒரு குதிரை வீரரின் அதட்டலையும் கேட்டார் அதன் பிறகு அந்த முஸ்லீம் எதிரியை பார்க்கும்போது அந்த எதிரி மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து கிடந்தான் அவனது உயிர் முற்றிலும் பிரிந்திருந்தது அந்த அன்சாரி நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினார் ஆம் நீர் உண்மைதான் கூறுகிறீர் அது மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய உதவியாகும் என்று நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் விளக்கம் ஆதாரம் சஹி முஸ்லீம் அபுதாவூத் அல் மாசின் இரோது அல்லாஹுவன்கு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஓர் எதிரியை வெட்டுவதற்காக அவனை பின்தொடர்ந்தபோது எனது வாழ் அவன் மீது படுவதற்கு முன்னதாகவே அவனது தலை கீழே விழுந்தது எனவே வேறு யாரோ அவனை வெட்டினார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் அனுசாரிகளில் ஒருவர் அப்பாஸ் இப் அப்துல் முத்தலீவை கைது செய்து நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார் அப்பாஸ் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இவர் என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்தது சிறந்த குதிரையின் மீது அமர்ந்து வந்த மிக அழகிய முகமுடைய ஒருவர்தான் ஆனால் இப்போது அவரை நான் இந்த கூட்டத்தில் பார்க்கவில்லையே என்று கூறினார் அதற்கு அன்சாரி அல்லாஹுவின் தூதரே நான் தான் அவரை கைது செய்தேன் என்று கூறினார் அதற்கு நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லாஹுதான் சங்கை மிக்க ஒரு மாணவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான் என்று கூறினார்கள் அலி ரதியாஹ் அன்கு கூறினார்கள் பத்ரு போரில் என்னையும் அபுபக்ரதியாஹ் அன்கு அவர்களையும் பார்த்து நபிசல்லாஹ் அலிவசலம் உங்கள் இருவரில் ஒருவருடன் ஜிப்ரீலும் மற்றொருவருடன் மீக்காயிலும் இருக்கிறார் பெரிய வானவரான இஸ்ராஃபிலும் போரில் கலந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது பஸ்ஸார் முஸ்தது ரகுல் ஹாக்கிம் இப்லீஸ் சுராகா இப்டு மாலிக்கின் உருவத்தில் போருக்கு வந்திருந்த இப்லீஸ் இணை வைப்பவர்களை வானவர்கள் வெட்டுவதை பார்த்தவுடன் போர்க்களத்திலிருந்து நழுவினான் அவனை உண்மையிலேயே சுராக்கா என்று எண்ணியிருந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் அவனை தப்ப விடாமல் இருக்க பிடித்துக்கொண்டார்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 பெருமையுடனும் திமிருடனும் அவன் தனது படையை பார்த்து சுராக்கா உங்களை விட்டு பிரிந்து சென்றதால் நீங்கள் தோற்றுவிட வேண்டாம் ஏனென்றால் அவன் முகம்மதுக்கு இவ்வாறு தான் படையை விட்டு பிரிந்து செல்வதாக வாக்கு கொடுத்திருந்தான் உத்பா ஷைபா வலி கொல்லப்பட்டதால் நீங்கள் பயந்து விட வேண்டாம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் லாத் உஸாவின் மீது சத்தியமாக இந்த முஸ்லிம்களை கயிற்றில் பிணைத்து கட்டாதவரை நாம் திரும்ப மாட்டோம்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 இப்படி திமிராக பேசிய அபுஜகலுக்கு தனது அகம்பாவத்தின் யதார்த்தம் புரிய தொடங்கியது அவனைச் சுற்றி இணைவை பெரிய கூட்டம் ஒன்று தங்களது வாட்களாலும் ஈட்டிகளாலும் பாதுகாப்பு அரணை அமைத்திருந்தார்கள் இருந்தாலும் முஸ்லிம்களின் புயலுக்கு முன் அவை இருந்த இடம் தெரியாமல் ஆயின அப்போது அபுஜகல் குதிரையின் மீது சுற்றி முஸ்லிம்கள் பார்த்தார்கள் இரு அன்சாரி சிறுவர்களின் கையினால் மரணம் அவனது இரத்தத்தை குடிக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தது கொல்லப்பட்டான் அபுஜகல்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 அவன் நபியை ஏசுவதாக நான் கேள்விப்பட்டேன் அல்லாஹு மீது சத்தியமாக நான் இன்று அவனை பார்த்தால் நான் அவன் மரணிக்கும் அவனை விட்டும் பிரியமாட்டேன் என்றார் இப்பேச்சு எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது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 உங்கள் வாட்களைத் துடைத்து விட்டீர்களா என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் கேட்க இல்லை என கூறி தங்கள் வாட்களை காண்பிக்கவே நீங்கள் இருவருமே அவனை கொன்றீர்கள் என்று நபி சொல்லல்லாஹாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு அபுஜகளின் உடைமைகளை அவர்களில் ஒருவரான முஹாதி இப்னு அம்ருயூப்னு ஜமுஹுவிற்கு வழங்கினார்கள் அபுஜகளை கொன்ற இரண்டாம் அவர் மு அவ்விதப்னு அஃப்ரார் உதியுல்லாஹ் ஒன்ஹு அவர் இப்போரில் வீரமரணம் எழுதினார் ஆதாரம் சாஹிஹுல் புகாரி முஆத் இப்னு அம்ரு இஇு அல் ஜமுஹ் ராஹ்ஹ் வான்கு கூறுகிறார்கள்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 உடம்பில் தோளுடன் தொங்கிக் அன்றைய தினம் முழுக்க அதை என் முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு போர் அது எனக்கு மிகவும் நோவினை அளித்த போது அதை என் பாதத்தின் கீழ் வைத்து பீத்து தூக்கி எறிந்து விட்டேன் பின்பு காயப்பட்டு கிடந்த அபுஜகளுக்கு அருகில் சென்ற முஅவ்வித் இப்னு அஃப்ரா அருதியாஹ் அன்கு அவனை வெட்டிச் சாய்த்தார் ஆனால் அபுஜகள் குற்று உயிராக கிடந்தான் இப்போரில் முஅவித் அரதியாஹ் அன்கு இறுதியில் வீரமரணம் எய்தினார்கள் போர் முடிந்தபோது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அபுஜகலுக்கு என்னவானது என யார் பார்த்து வருவீர்கள் என கேட்டார்கள் அப்போது அவனை தேடி பார்ப்பதற்கு தோழர்கள் பல திசைகளிலும் பிரிந்து சென்றார்கள் அப்துல்லா இப்னு மசூது ரதுலாஹன்கு அபுஜகலை பார்த்து விட்டார்கள் அவன் தனது இறுதி மூச்சை வாங்கி கொண்டிருந்தான் இபனு மசூது ரதுலாஹு தனது காலை அவனது கழுத்தின் மீது வைத்து அவன் தலையை தனியாக அறுத்தெடுப்பதற்காக அவன் தாடியை பிடித்து அல்லாஹுவின் எதிரியே அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்திவிட்டானா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் என்னை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான் நீங்கள் கொன்றிருக்கும் மனிதர்களில் என்னை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் அல்லது நீங்கள் கொன்றிருக்கும் மனிதர்களில் என்னை விட மேலானவர் யார் இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு கேவலம் சாதாரண விவசாயிகளை தவிர்த்து வேறு யாராவது என் இனத்தவர் என்னை கொன்றிருக்க வேண்டுமே என்று கூறி சரி இன்றைய தினத்தில் வெற்றி யாருக்கு என்று சொல் என்றான் அதற்கு இவ்வளவு மசூது அது அல்லாஹ் அவனது தூதருக்கும் தான் கிடைத்தது என்று கூறினான் பின்பு அவனது கழுத்தின் மீது காலை வைத்திருந்த இப்டு மசூதி நீ மிகுந்த சிரமமான ஒரு இடத்தின் மேல் நிற்கிறாய் என்பதை தெரிந்து என்று கூறினான் இதற்கு பிறகு தனியாக வெட்டி எடுத்து அவர்களிடம் சென்று அல்லாஹுவின் தூதரே இதோ அல்லாஹின் எதிரி அபுஜகார்கள் இல்லை என்று மூன்று முறை கூறிவிட்டு அல்லாஹ் மிகப்பெரிய எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அவன் தனது வாக்கை உண்மைப்படுத்தினான் தனது அடியாருக்கு உதவி செய்தான் எதிரி படைகள் அனைத்தையும் தோற்கடித்தான் என்று கூறி என்னை அழைத்துச் சென்று அவனை எனக்கு காட்டு என்றார்கள் அப்துல்லா இபன் மசூத் ரதியுல்லாஹ் கூறுகிறார்கள் நாங்கள் அவன் இருந்த இடத்திற்குச் சென்றோம் அவனை கண்ட நபி சொல்லு அலைவசம் இவன் தான் இந்த சமுதாயத்தின் அவுன் என்றார்கள்